சிரிக்கின்ற போது நாம் நீழ்காலத்தில் நின்றிருக்கின்றோம் வலியுறுத்தியோ வற்புறுத்தியோ சிரிப்பு வருவதில்லை முன்னறிவு மிகுந்தவர்கள் மட்டுமே சிரிக்க வைக்கின்ற தன்மைக்கு சொந்தக்காரர்கள் வாய்விட்டு சிரிக்கின்ற போது நரம்புகளில் இருக்கின்ற தளர்ச்சியும் மனதில் இருக்கின்ற ஒரு விதமான விலகி உற்சாகம் பிறக்கிறது வாழும் வாழ்வில் சிந்திப்போம் சிரிப்போம் நன்றி